வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒருமுத்து என்று திரு நாகூர் ரூமி அவர்கள் எழுதியுள்ள மூச்சு சில உண்மைகள் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் இங்கே நான் சொல்கின்ற எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் தெரிந்துவிடும் மூச்சுதான் நமது ஆரோக்கியமாகவும் நோயாகவும் உள்ளது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட யோக சூத்திரங்கள் எல்லாம் மூச்சையை அடிப்படையாக வைத்தனர் பிராணாயாமம் என்பது என்ன ஒருவிதமான மூச்சுப் பயிற்சி தானே பிராணன் என்ற பெயர் முதுகுப்பிடிப்பில் இருந்து ஹார்ட் அட்டாக் வரை டாக்டர்கள் பரிசோதிப்பது முதலில் மூச்சை ஏன் மூச்சை வைத்து அவர் நமது நோயை ஆரோக்கியத்தை அளக்கிறார் நாம் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால்தான் அது அவர் ஆரோக்கியம் மூச்சு பயிற்சி செய்யாத ஒரு ஞானி கூட மனிதகுல வரலாற்றில் கிடையாது அதை பற்றிய தகவல்கள் வேண்டுமானால் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் செய்த எல்லா மகான்களும் அடக்கி ஆண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் மனிதனுக்கு ஞானம் வருவதற்கும் மூச்சுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது நாகூர் ஆண்டகை குருநாதரான முகமது கவுது கோவாலியரி அவர்கள் மூச்சு பயிற்சியிலும் தியானத்திலும் தன்னை தன் உடலை இந்த உலகை மறந்து வனத்தில் இருந்த நாட்கள் எத்தனை தெரியுமா பனிரெண்டு ஆண்டுகள் எல்லாவிதமான பயிற்சிகளையும் செய்து பார்த்து ஒன்றும் பயனில்லாமல் கடைசியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு புத்தர் போதி மரத்தடியில் அமர்ந்து என்ன செய்தார் என்று நினைக்கின்ற செய்வதற்கு ஒன்றும் இல்லாமல் போன அவர் தன் மூச்சோட்டத்தையே கவனிக்க ஆரம்பித்தார் அது விபாசனா என்று அழைக்கப்படுகிறது இப்போது கூட சென்னைக்கு அருகில் இருக்கும் புத்தே தியான மையங்களுக்கு நீங்கள் சென்றால் பத்து நாள் தனிமையோடும் மவுனத்தோடும் இருந்து செய்ய வேண்டிய பயிற்சி விபாசனாதான் முகமது நபி அவர்கள் ஹீரா என்ற குகைக்குள் சென்று என்ன செய்தார்கள் என்று வரலாற்று குறிப்பு இல்லை ஆனால் உறங்கவோ ஓய்வெடுக்கவோ செல்லவில்லை என்பது மட்டும் நிச்சயம் இறைவனை தியானித்திருப்பார்கள் நிச்சயமாக மூச்சை கவனித்திருப்பார்கள் அதனால் தானோ என்னவோ எல்லா சூவிகளும் மூச்சை கவனிக்கின்ற பயிற்சியை வலியுறுத்துகிறார்கள் அதனை முஷாகதா என்று குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பிட்ட ஆன்மீக பாதையில் பயிற்சி பெற்ற சிலர் அந்த காலத்தில் நாகூர் தர்காவுக்குள் வரும்போது ஒரு வாசகத்தை ஒரு பாடலைப் போல பாடிக் கொண்டே வருவார்களாம் யோகம் நசர் பர்கம் என்பதுதான் அது மூச்சில் கவனம் வை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனம் வை என்று அதற்கு நஷபந்தியா என்ற ஆன்மீக பாதையிலும் இது வலியுறுத்தப்படுகிறது யாராக இருந்தாலும் சரி தோல்வி கோபம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளின் கூட வெளிவரும் மூச்சு விகிதத்திலேயே தொடர்ந்து மூச்சு விட்டுக் கொண்டிருந்தால் சீக்கிரத்திலேயே அவர்கள் பிச்சைக்காரர்களாக ஆகி போவார்கள் நாம் மூச்சுவிடும் முறைக்கும் நமது வெற்றிக்கும் அல்லது தோல்விக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது புத்தரிலிருந்து சூபிகள் சித்தர்கள் வரை பதஞ்சலி பரமஹம்சரிலிருந்து பரஞ்சோதி மகான் வரை ராபியா பஸ்ரியிலிருந்து ரமணர் வரை எல்லோருமே மூச்சு ஒழுங்காக விடும் கலையை பற்றி பேசியிருக்கிறார்கள் பேசிக் இருக்கிறார்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஏன் மூச்சு விடுவதற்கும் நம் வாழ்வில் நமக்கு வருகின்ற நல்லது கெட்டதற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது ஞானமெல்லாம் வேண்டாம் என்று இப்போதைக்கு நீங்கள் முடிவு செய்து கொண்டாலும் வெற்றியும் வேண்டுமே அதற்காக உண்மைகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் அதை எப்படி முறையாக விடுவது என்பது பற்றியும் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் வெற்றிக்கான மூச்சு பற்றி எனக்கு தெரிந்தவரை விளக்கமாக கூறிவிடுகிறேன் ஆனால் உடனே அதற்கு தாக்குவது பயன் போகலாம் எச்சரிக்கை கேடும் விளைவிக்கலாம் ஆமாம் எதையுமே புரிந்து கொள்ளாமல் நேரடியாக ஆக்ஷனில் இறங்குவது ஆழம் தெரியாமல் காலை விடுவதற்கு சமம் எனவே தயவுசெய்து உன்னிப்பாக இந்த பகுதியில் உள்ளதை முதலில் புரிந்து ஏனெனில் மூச்சை வைத்து வெற்றி பெறுவது எப்படி என்று தெரிந்து கொள்வதும் ஒருவகையில் ஞானம்தானே எப்படி முறையாக மூச்சு விடுவது விழிப்புணர்வுடன் விடுவது எப்படி ஆழப்படுத்துவது என்று தெரிந்து கொண்டு வாழ்க்கை என்ற பென்ஸ்காரின் ஸ்டியரிங்கின் கண்ட்ரோலை உங்கள் கையில் அது கொடுக்கும் இந்த எளிய பயிற்சியை தினமும் மேற்கொண்டால் ஆறு ஆண்டுகள் புத்தரும் பனிரண்டு ஆண்டுகள் மகாவீரரும் காட்டில் அலைந்து திரிந்தபின் அவர்களுக்கு எது கிடைத்ததோ அதை பல மாதங்கள் முகமது நபி ஹீரா குகையில் தியானித்து எந்த உண்மையை உணர்ந்து கொண்டார்களோ அதை அப்படியெல்லாம் செய்யாமல் வீட்டில் இருந்தபடியே நம்மாலும் உணர்ந்து கொள்ளவும் அடையவும் முடியும் அது என்ன என்கிறீர்களா அதற்கு பெயர் வைக்க முடியாது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு தெளிவு ஒரு அமைதி அடைகிறது ஒரு நிம்மதி எல்லாம் ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் விரும்பும் எல்லாவற்றையும் நம்மை நோக்கி இழுத்து வரக்கூடிய ஒரு பெயராற்றல் எப்படி வேண்டுமானாலும் அதற்கு பெயரிடலாம் நன்றி வணக்கம்